कलता ध्यान मथने सततं सतत उदिता वगतिर्ज्वालाज्ञन्धन दहेत। ம உதாவலேம் தேத் நிதித்சனத்தினைய பிரயனத்தை சொல்கிறார் நிதித்சனம் நிதித்சனத்தினுடைய பிரயோஜனம்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 தியான மதனம் தியான அரணவு தியான மதனம் இந்த இடத்துல ஆத்மான்னு இருக்குது ஸ்லோகத்தில் ஏவம் ஆத்மா சொன்னால் இந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம் மனசுங்கிற அரணிக்கட்டை யாகசாலையிலெல்லாம் வேத யாகங்கள்லாம் பண்ணுறத்துக்கு இந்த அரச மரத்துக்கட்டை இதுக்கெல்லாம் நிறைய லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு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 அந்த விறகு கட்டைக்குள்ளே இருக்கிற நெருப்பு வெளிப்படும் அந்த நெருப்பு அப்புறம் அந்த பொருளை இது பண்ணால் அதை எடுத்து ஹோமம் பண்ணுவாங்க அந்த அக்னியினால்தான் ஹோமம் அந்த அக்னியினால் தான் அக்னியை உண்டு பண்ணி அதுக்கெல்லாம் அக்னி சூக்தம் சொல்லி தான் கடையணும் அக்னி சூத்த மந்திரங்களை சொல்லி கடைஞ்சால் அந்த அக்னி வந்தவுடனே அது வந்து மந்திரபூர்வமாக உண்டாக்கப்பட்ட அக்னி அந்த அக்னியை ஹோம குண்டத்தில் போட்டு அதுக்கப்புறம் ஆகுத்துகள்லாம் கொடுக்குறது அதை உதாரணமாக சொல்லி கைவல்யோபிஷத்தில் இருக்க ஒரு மந்திரம் இருக்குது ஆத்மான மரணிம் கிருவ பிரணவம் ச உத்தராரணிம் தியான மதன நிர்மதனாபியாத் தியான நிர்மதனாபியாசாத் பாசம் தகதி பண்டித அப்படி சொல்லி கைவல்யோபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது அதாவது மனசை அந்தகரணத்தை அடிக்கட்டையாக வச்சு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 அப்புறம் வந்து உத்தர அரணி ஓங்காரம் வந்து மேலே இருக்கிற அரணிக்கட்டை இது அந்த ஓங்கார மந்திரம் ஓங்கார ஓங்காரத்தை விசாரம் பண்ணணும் அந்த கரணத்தில் அக்கார உக்கார மக்கார அமாத்திர விசாரங்கள்லாம் பண்ணி பாண்டூக்கிய உபிஷத்தில் சொன்ன மாதிரி அது பண்ணினா என்ன ஆகும்னா அந்த ஜானம் அந்த அகம் பிரம்மாஸ்மி ஏற்பட்டு பாசத்தை எல்லாம் நீக்கிடும் பாஷம் தகத்தி பண்டித்தஹா அப்படின்னு அங்கே இருக்குது மந்திரம் அதே மாதிரி இங்கே சொல்றார் ஏவம் இவ்வாறு ஆத்மா அரணவ் மனமாகிய அரணிக்கட்டையில் மனமாகி அரணி கட்டையில் மேலரணி கீழாம் நம்மள இது பண்ணிக்கணும் அந்தக்கரணத்தில் இந்த ஆத்மஸ்வரூப விஷயத்தின்னு அர்த்தம் ஆத்மஸ்வரூப ஞானத்தை சிரவண மன்னனத்தினால் கிடச்ச அதாவது சம்சய ரஹித சம்சய ரகித ஞானத்தை தியான மதனே தியான மதனேன்னா என்ன அர்த்தம் தியானங்கிற கடைதல் தியானம்ங்கிற நிகழ்ச்சி இருக்கே அதை கடைதல்ங்கிறார் ஒரு இடத்துல உக்காந்து படித்ததெல்லாம் பகவத்கீதையில் படித்தது எங்கெல்லாம் ஆத்மாவோடய லக்ஷணம் உபனிஷத்தில் சொல்லியிருக்கோ அந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற லக்ஷணங்கள் இந்த மாதிரி பிரகடன கிரந்தங்களில் படித்த லட்சணங்கள் இதெல்லாம் மனசில் வந்து விடாமல் நினைக்கிறது அதை கடையிறதுங்கிறார் நினைக்கிறது தான் சொல்கிறார் சததம் கிருத்தே சததம் தியான மதனே கிருத்தே விடாம தியானங்கிற கடைதலை செய்வானே ஆனால் இவ்வாறு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 லக்ஷணங்களை நினைக்கிறது ஆத்மா நித்தியா ஆத்மா சுத்தா ஆத்மா முக்தா இதெல்லாம் படித்தோமே இப்போது நிர்குணோ நிஷ்கிரியோ நித்தியோ நிர்ம நிர்விகல்போ நிரஞ்சனகா முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல எல்லாம் படித்தோம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அதுக்கு முன்னால் சொன்னது எல்லாமே எடுத்துக்கணும் ஸ்தூல சூக் சரீர ஸ்தூல சூக்ம காரணசரீராத் வதிரிகா அவஸ்தாத்ரயசாட்சி பஞ்சகோஷாதிதன் சச்சிதானந்த ஸ்வரூபகா என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ கரெக்டாக அதுக்கு பொருத்தமானதெல்லாம் சஜாத்திய விற்பி விஜாத்திய விற்த்தி வந்தால் தடுக்கணும் ஆத்மாவுக்கு வேற ஆத்மலட்சணங்களை தவிர வேறு எந்த விற்த்தி வந்தாலும் அதை நீக்கி ஆத்மாக்கார விறத்தி ஆத்ம லட்சணங்களையே நினைக்கிறது அப்படி சததம் தியான மதனே கிருத்தே சதி தியானங்கிற கடைதலை ஒருவன் செய்வானேயானால் அதனால் என்னாகும்னா அந்த விபரிய ரஹிதமான இந்த விபரீதம் போகும் புத்தி அந்த தேகாத்ம புத்தி இந்த இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை அகங்காரம் இதெல்லாம் நீங்கி எல்லாத்துலேயும் இருக்கிற நாமரூப கர்மத்தை எல்லாம் நீக்கி உதித்த அவகத்திகி ஜுவாலா அவகத்திகின்னு சொன்னால் இந்த இடத்துல விபரிய ரஹித ஜானம் விபரியய ர விபரிய ரித ஜ ஞானம்னா என்ன அதுக்கு விளக்கம்லாம் சொல்லணும் வேதாந்தம் படித்து முத முதல்ல நமக்கு தெரிகிற போது என்ன ஆறுதுன்னா நமக்கு அஜ்ஞானம் போகிறது ஞானம் ஏற்படுறது வேதாந்தம் என்ன சொல் நான் நினச்சின்னு இருக்கேன் நான் ரொம்ப அல்பம் நான் துக்கி அகம் துக்கி அஸ்மி இல்லாட்டி இன்னொரு பாஷை சொன்னால் அப்பப்போ சுகம் வருது அப்பப்போ துக்கம் வர்றது சுகத்திலையும் துக்க துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிச்சுருக்கேன் அதை யாரும் சரியாக சொல்ல மாட்டாங்க அகம் துக்கி தான் சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிச்சுருக்கேன்னு சொல்கிறது கூட கொஞ்சம் பக்குவம் வேணும் ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா சௌரியமாக இருந்தால் கூட எல்லாம் ரொம்ப சௌகரியமாக தான் இருக்குது அப்படி இருந்தும் கூட சௌரியம் போராது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அகம் துக்கி அஸ்மி அப்புறம் அது மாத்திரமில்லை அகம் அபூர்ணகா அஸ்மி தன்னை வந்து தன்னை இது ப குறைவாக நினச்சிக்கிறது நான் பரவாயில்லை என் ஒய்ஃபு அதை விட விசேஷம் அவ குழந்தைங்க அதுக்கு மேலே மாமியார் அதுக்கு மேலே இப்படி எல்லாத்தையும் தன்னை தனக்கும் தாங்க முடியல இருக்கிற மற்றவங்களையும் குறை சொல்கிறது எல்லாம் சேர்த்து வச்சுட்டு உள்ளே இருக்கிறது மனசில் இருக்கிறது இது வந்து முதல்ல என்னதுன்னா உண்மை தெரியாமல் இருக்கிறதுனால இருக்கிற அஜ்ஞானத்தினால இதை ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டே இருக்கான் அதாவது நல்லாருடைய உண்மை ஸ்வரூபம் என்ன என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அது ஜட வஸ்துவாக இருந்தாலும் சரி சேத்தன வஸ்துவாக இருந்தாலும் சரி அதோட பரமார்த்த தத்துவம் என்ன நான் பார்க்கப்படுறது எதாக இருந்தாலும் சேத்தனம் அச்சேதனம் எதாக இருந்தாலும் அதனுடைய பரமார்த்த தத்துவம் பிரம்மன் தெரியாது முதல்ல வேதாந்தம் படிக்கிறபோது என்ன வேதாந்தம் என்ன சொல்லிக் கொடுக்கும் தொம் பூர்ணகா தொம் நித்திய ஆனந்த ஸ்வரூப்பகா ஒரு நாளும் உனக்கு துக்கம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதுனால குருவோடய வாக்கியத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதுனால இருந்தால் தான் இல்லைன்னா போச்சு சாஸ்திரத்துலேயோ சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குற குருக்கிட்டேயோ ஸ்ரத்தை இல்லைன்னா இதை ஒத்துக்க போகிறது இல்லை அந்த ஸ்ரத்தை இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா சாஸ்திரம் பொய் சொல்லாது நான் தான் என்ன தப்பாக புரிஞ்சுன் இருக்கேன் சாஸ்திரம் என்ன பூர்ணமானவன்னு சொல்லுகிறது அது நீ மாத்திரம் பூர்ணமானவன் நீ எதெல்லாம் பார்க்குறையோ அத்தனையும் பூர்ணம் உங்கள் அம்மா பூர்ணம் உங்கள் அப்பா பூர்ணம் மனைவி பூர்ணம் குழந்தைகள் பூர்ணம் எல்லாம் பூர்ணாத் பூர்ணம் ஆகினால எல்லாம் நீ பார்க்குற ஜட வஸ்தூலாம் பூர்ணந்தான் காஞ்சி போன மரமும் பூர்ணந்தான் நல்லா செழிப்பாக இருக்கிற மரமும் பூர்ணந்தான் ஆகையினால நீ அனுபவிக்கிற அத்தனை வஸ்துவும் நீயும் பூர்ணம் நீ அதை அனுபவிக்கிறதும் அனுபவிப்பவனும் பூர்ணம் அனுபவிக்கப்படுபவைகளும் பூர்ணம் இப்போ சாஸ்திரம் பொய் சொல்லாது நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் நிறைய சந்தேகம் வர்றது இது ஏன் தெரியாமல் போச்சு எதனாலே இப்படி வந்தது அது குரு வந்து எல்லாம் சொல்கிற கைத்தில் பாம்பு உதாரணம் கனவு உதாரணம் ஏகப்பட்டதெல்லாம் சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி நமக்கு சந்தேகம் இருக்குது முதல்ல கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாலும் சாஸ்திரம் போய் சொல்லாதுன்னு சொன்னாலும் சந்தேகம் இருக்குது முதல்ல நமக்கு சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படுறது ஜியானம் ஏற்படுறது அதனால் சிரவணத்தினால என்ன ஆகிறது அஜான நிவத்தி ஸ்ரவணத்தினால் ஏற்படுறது அஜ்ஞான நிவத்தி ஆனால் சந்தேகம் நிறைய வருகிறது எதுனால எப்படி வந்தது ஏன் வந்தது அப்படின்னு சந்தேகம் வர்றபோது அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்கு நிறைய யுக்தி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அனுபவப்பிரமாணம் யுக்தி பிரமாணம் கயிறு பாம்பு உதாரணம் தங்க உதாரணம் அலை தண்ணீர் உதாரணம்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 எதாக இருந்தாலும் எனக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் எனக்கு புரியணும்னா மரண கிரந்தங்கள் அதெல்லாம் படித்ததுக்கு பிறகு என்னாகிறதுனா சந்தேகம் போயிடுது ஆ ஸ்ரவணத்தினால் அஜ்யான நிவிற்த்தி மனநத்தினால சம்சய நிவிற்த்தி ஏற்படுகிறது ஆனாலும் பழக்க தோஷம் போக மாட்டேங்கிறது ரொம்ப ரொம்ப நான் வந்து எல்லாரையும் எல்லார்ட்டையும் இருக்கிற குறைநிறையை பார்த்து பார்த்து எனக்கு பழகி போச்சு என்னோடய குரநரையும் பார்த்து பார்த்து பழகி போச்சு இந்த குரநரையும் ரொம்ப பரமசத்தியம்னு நினைக்கிற புத்தி வெளியில் இருக்கிறதையும் குரநிறைய உண்மைன்னு நினைக்கிற புத்தி மாற்றம் போகவே மாட்டேங்கிறது எல்லாம் நியாயம் புரிஞ்சு போயிடுது என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் சததம் தியான மதனே கிருத்தே சதி விடாமல் திரும்ப திரும்ப வகுப்புக்கு வர்றதையே நம்ம என்ன சொல்கிறோன்னு இது தியாசனம்ங்கிறோம் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்கறது கூட நிதித்தியாசனத்துக்கு சமானந்தான் இப்படி தொடர்ந்து கேட்க கேட்க என்ன ஆகிறது அவகத்திகி அதை தான் அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம்னு சொன்னேன் உதித்த அவகத்திகி அவகத்திகினா ஜானம்னு அர்த்தம் என்ன ஜானம் விபரிய ரஹித ஜானம் தெளிவாகிடுத்து இப்போ எனக்கு விபரீதமும் இல்லை என் மனசில் அதிகமாக எந்த எண்ணம் இருக்குது பலமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அகம் பிரம்மா அஸ்மி சர்வம் பிரம்மாங்கிற எண்ணந்தான் பலமாக இருக்குது இந்த எண்ணம் பலம் இல்லாமல் இருக்குது ஏதோ பேருக்கு தான் இருக்குது நீயும் பொம்மை நானும் பொம்மை தான் ஆகையினால் நான் ஏதோ பேருக்கு தான் காரியம் பண்ணிட்டுருக்கேனே தவிர என் மனசில் ஆழமான எண்ணம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அகம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் அதுதான் விபரிய ரஹித ஜானம் அதான் ஜுவாலாங்கிறர் ஞானம் என்கின்ற ஜுவாலையான ஜுவாலையானது ஞானம் என்கின்ற ஜுவாலையானது என்ன பண்ணுவான் இந்த அரணிக்கட்டையில் நெருப்பு வந்ததுக்கப்புறம் நெருப்பை எடுத்துனதுக்கு அப்புறம் அரணிக்கட்டை அணைச்சி வச்சுருவான் அணைச்சிடுவான் சில சாஸ்திரப்படி என்னென்னா ஒரு தினம் அரணிக்கட்டையை இது பண்ணியாச்சுன்னா அந்த கட்டையை இது பண்ணிவிட்டு வேறு கட்டை தான் எடுத்துக்கணும்னு திரும்ப திரும்ப அதே கட்டையில் பண்ணக்கூடாதுன்னு ஆ அதே கட்டைக்கு நான் எங்கே போகிறேன் திரும்ப திரும்ப எல்லாம் இருக்கும் அதனால் காடு பெருஷாக இருந்த காலம் அதெல்லாம் நினைக்கிறேன் இப்போ அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் காங்கிரீட் ஜங்கிள் தான் ஜாஸ்தி ஆகின்றிருக்கு அதனால் என்ன சொல்கிறார் அந்த கட்டையிலேருந்து நெருப்பு வந்துன்னா என்ன ஆகும் அந்த கட்டையவே எரிச்சுடும் எந்த கட்டைய ரெண்டு கட்டையும் கரை க கடைஞ்சோம்னா கடைசியில் என்ன ஆகும் இந்த ரெண்டு கட்டையும் சேர்ந்து இதுலேருந்து அதுலேருந்து சேர்ந்து நெருப்பு வருதுன்னா ரெண்டும் சேர்ந்து சுவாஹா முடிஞ்சது அது எரிஞ்சு போயிடும் ஆனால் இவர் என்ன சொல் நம்ம அதெல்லாம் சில பேர் அதை நெருப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் அதை அணைச்சி கிணச்சி வைக்கிற மாதிரி அப்படின்லாம் இல்லை இந்த கல்புரத்தை காமிச்சிட்டு இப்படி நான் அணைச்சி விட்றேன் அது அது இந்த தேசத்து பழக்கம் அது அஹ உதித்தாவகதிர் ஜுவாலா அவகத்திகி ஜுவாலா அந்த பலமான பலமாக ஜுவாலான அர்த்தம் ஜுவாலை வந்துடுச்சது முதல்ல கொஞ்சம் புகஞ்சது புரியாமன்னு அர்த்தம் முதல்ல கொஞ்சம் புகஞ்சது முதல்ல இந்த இது கடையிற போது என்னாகும்னா புகை தான் வரும் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஜுவாலை வர ஆரம்பிக்கும் அது மாதிரி இங்கேயும் என்னென்னா சிரவண மரணமெல்லாம் புகைச்சல் அதுக்கப்புறம் விபரீத பாவனை நிதித்தியாசனத்தினால என்னாகிறதுனா ஜுவாலையே வந்துடுத்துக்கோ அந்த ஜுவலை என்னாகும்னா சர்வ அஜான இன்தனம் தகேத் சர்வ்ஞானம்னா என்னர்த்தம் அஜானனிவிறிசம்சயநிவத்தி விபரியி இன்தனம் இன்ந்தனம்னா கட்ட பிறகு கட்ட சர்வ அஜானங்கிற இன்ந்தனம் சர்வ அந்தனம் இஸ் ஈக்வல் சர்வ அனம் அனைத்தை பற்றிய அறியாமை அப்படின்னு அர்த்தம் உதித்தாவக்தி ஜுவாலான என்ன அர்த்தம் அனைத்திய அறிவானது ஜுவாலா ஈஸிக்குவல் டூ ஜுவலா ஈஸ் இவல் டு அவகதி இன்தனம் ஈஸிக்குவல் டு சர்வ்ஞானம் மதனம் ஈஸிக்குவல் டு தியானம் அரணி ஈசிகோல் டு அந்தரணம் அந்தரணம் நீங்கள் அதுக்கு வேணால் போடுன்னா கீழ்க் அரணிகி உத்தர அரணிகி அதோ அரணிகி கீழ்கட்டை போட்டுக்கணும் இப்போ கீழ்கட்ட மனசு அந்த கரணம் மேல்கட்ட விற்தி மேல்கட்டை விறத்தி ஆத்மலக்ஷண விறத்தி आत्म सर्वा इंधनम दहेत दहेत ஆமசாத்தீய வீடு சர்வான விடம் எரித்து விடம் நரிப்பா எரிப்பா ஆனோ சத்தம் யனமே கே சதி உதித்த அவகதிஜ்வாலா சர்வஜா அஜான சர்வஜானம்னு படிச்சுவிட கூடாது